சீனன் கேள்வி கேட்க குருநாதர் அவருடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதாக அமைந்து வருகிறது இப்போ நம்முடைய படிக்கக்கூடிய இந்த கோர்ஷம் எதை குறிப்பாக காட்டுகிறது கர்மமா ஞானமா ஜீவன் முக்தி அடைவது ஜீவன் முக்தி அடைவது கருமத்திலா ஞானத்திலா என்பதுதான் கர்மம் என்று ஏன் சொல்லக்கூடாது கருமத்தினால் அன்று என்பதை எப்படி நிரூபிப்பது எடுத்துக்காட்டு காற்றார் கண்ணாடியில் அழுக்கு இருந்தால் கைகொண்டு அதை துடைத்து நீக்க வேண்டும் அதுபோல மனதில் ரஜோதமோ குணங்கள் இருப்பதனால் கரும செயல்கள் செய்து அவற்றை நீக்கிவிட்டால் ஆனந்தம் கிடைக்கும் ஜீவன் முக்தின்றது என்னது ஆனந்தம் ஆனந்தம் கிடைக்கும் அல்லவா அப்படின்றது அதற்கு கர்மங்களை செய்தால் போதும் ஞானத்தினால் ஞானத்தினால் ஜீவன் முக்தி கிடைப்பதில்லை அப்படின்னு நிறுவனம் பண்ண பார்க்கிறார் பூர்வபட்சி கேட்கிறார் அதற்கு குருநாதர் எப்படி தெளிவுபடுத்துறாருன்னு சொன்னால் கண்ணாடியா இருந்தா தொடக்கிறது நியாயம் ஆனால் இங்க பிரம்மமானது கண்ணாடி போல அல்ல எது போல படிகம் போட கற்பழிங்கு போட இந்த கற்பழிங்கு நிறமற்றது அதில் ஒரு பொழுதும் அழுக்கானது அதை சாரவே இல்லை அதை சுற்றி பல நிறங்கள் பல பொருட்கள் பல அழுக்குகள் இருந்தாலும் அவையெல்லாம் அந்த படிகத்தை ஒரு பொழுதும் மாற்றத்திற்கு உட்படுத்துவது கி இல்லை அப்படி மாற்றத்திற்கு உட்படாத கற்பழிங்கை கரும செய்து அதை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று இயலாத செயல் அது வேடக்கூடாத செயல் அது ஒருபொழுதும் அந்த கற்பொழுங்கு நிறம் மாறவே இல்லை அது நிறமற்றது ஆக அருகிலுள்ள பிற பொருட்களை நிறமாற்றுவதற்கு போல தென்படும் பல பொருட்களை அகற்றினாலும் அகற்றாவிட்டாலும் கற்பொழுங்கு எப்படித்தான் இருக்கிறது நிறமற்றதாக நிறங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது அதுபோல அஞ்ஞானமும் அதன் காரியங்களாகிய ஜீவேஸ்வர ஜெகத்தும் இந்த பிரம்மத்தை சார்ந்திருப்பது போன்றும் பிரம்மத்தை இடம் இடர் சடம் பொய் என்பவற்றை அதற்கு ஏற்படுத்துவன போலவும் தென்பட்டாலும் பிரம்மம் சச்சித்தானந்த ஸ்வரூபமாக இருப்பதனால் அதனிடத்திலே இடரும் கிடையாது சடம் அது சடமும் கிடையாது அது பொய்யும் கிடையாது அவற்றை நீக்க வேண்டியது இல்லை என்பதை புரிந்து போதும் இந்த படிகம் எப்படி நிறமற்றது வேறு எந்த நிறமும் அதை மாற்ற முடியாது என்பது போல பிரம்மம் சச்சிதானந்தம் அது நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டது என்றும் அழியாதது அறிவே வடிவமானது ஆனந்த வடிவமானது என்று புரிந்து போதும் இந்த இடர் சடம் பொய் போன்றவற்றை களைவதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை அப்போ எப்படி போகும் இந்த இடர் சடம் பொய்யெல்லாம் எப்பொழுது நான் சச்சிதானந்த பிரம்மம் என்று உணர்ந்து கொண்டோமோ அப்போ அந்த மாத்திரத்திலே இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு காணாமல் போய்விட்டது அதுபோல பொருளை எங்கே வைத்திருக்கிறோமோ எங்கே தொலைத்தோமோ அந்த இடத்தில்தான் தேட வேண்டும் இங்கே சச்சிதானந்தம் என்ற நம்முடைய ஸ்வரூபத்தை பிரம்மமாகிய நம்முடைய ஸ்வரூபத்தை தொலைத்த இடம் அது நானே என்னுள்ளே அது நானே அதை கருமத்திலே தேட வேண்டிய அவசியம் இல்லை கருமம் செய்து உலக விஷயப் பொருள்களில் தேட வேண்டிய இது இல்லை மனைக்குள் வைத்த பண்டங்களை மறந்தவன் வருடநூறு அழுதாலும் நினைத்து உணர்ந்த பின் கிட்டும் அதை அங்கங்கே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசித்தோம்னா எங்கே வச்சோம்னு பார்த்தோம்னா அந்த பொருளை கண்டுபிடிச்சாச்சு அதுக்காண்டி இங்கே அங்கே ஓடி ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் ஞாபகப்படுத்தினா போதும் அதுபோல நாம் தொலைத்ததாக எண்ணுவது நம்முடைய சந்தோஷம் நம்முடைய ஆனந்தம் நாம் நம்முடைய ஆனந்தத்தை இழந்ததாக விஷயப் பொருள்களில் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி தேடி விஷயப் பொருள்களை அடையும் ஆனந்தம் கூட இடைவிட்டு இடைவிட்டு என்ன பண்ணுறது துன்ப அனுபவங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறது நீங்காத நிலையான நீடித்த என்றும் உள்ள ஆனந்தத்தை அடைய வேண்டும் தேடுதலாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது அந்த ஆனந்தம் நீ தேட அவசியமில்லை நீ தேடும் விஷயப் இல்லை அது ஒரு கருமம் செய்து ஒன்றை அடைவது போல அது புருஷ தந்திரம் கிடையாது அது யாரேதான் அந்த ஆனந்தம் நீயாகவே இருக்கிறாய் அது உன்னிடத்திலே தான் இருக்கிறது நீயே ஆனந்த ஸ்வரூபம் என்று புரிந்து கொள்ளுதல் இங்கு தேவைப்படுகிறது கனத்த கருமங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அனர்த்தமான தன் மறதியை கெடுத்து தன் அறிவினால் காணாமல் கனத்த கர்மங்கள் நூறு யுகம் செய்யணும் காண காணுமோ காணாதே கர்மங்கள் செய்யணும்னா இவன் வெளியே கிளம்பி போயிடுறான் அந்த கரணத்தை விட்டு விட்டு எங்கே போயிடுறான் அந்த கரண விருத்தி தொடங்கி உலக விஷய பொருட்கள் ஜீவேஸ்வர ஜெகத்து முழுசா போயிடுறான் அதிலே இவன் தேடும் பொருள் இல்லை அது எங்கே இருக்குது இவன் புரட்ட இடத்திலேயே இருக்குது அது யாரே தான் அது இவனே தான் ஆகா ஆகலால் கனத்த கர்மங்கள் நூறு யுகம் செய்யணும் காணுமோ காணா இவன் பிறவிகள் எடுத்து யுக ஒரு பிரம்ம பிரளைய காலம் வரையிலும் பல்லாயிரம் யுகங்களாக இவன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறான் மனித பிறவியில் மட்டும் ஏழு மனித பிறவி எடுத்துடுறான் எந்த இவனுக்கு எது அடைய முடியலை தன்னுடைய ஸ்வரூபத்தை தன்னுடைய நிலையான ஆனந்தத்தை பிறப்பு இறப்பில்லாத இயல்பை இவனால் அடையவே முடியவில்லை எப்பொழுது அடைகிறான் எப்பொழுது நான்தான் அது என்பதை உணர்கிறானோ அது என்னுடைய சொரூபமே என்று உணர்கிறானோ அப்பொழுது அவன் அடையப்பெறுகிறான் அதற்கு என்ன தேவையில்லை கர்மங்கள் தேவையில்லை மறதியை மாத்திரம் தன்னுடைய சொரூப மரதையை மாத்திரம் அவன் சரி செய்து கொண்டால் போதும் மறதியை போதும் அதனால கர்ம செயல்களால் முக்தி அடைய முடியாது ஞானத்தால் தான் முக்தி அடைய முடியும் கேள்வி எண் இருபத்தி ஆறு இப்ப போயிட்டு இருக்க அந்த தலைப்பு எதை பற்றியே தான் போயிட்டு இருக்கு கர்மமா ஞானமா ஏன் கர்மம் என்று சொல்லக்கூடாது பூர்வபக்ஷி கேட்கிறார் பூர்வபக்ஷின்றது இங்கே சீடர் அவர் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டே வருவார்னா இங்க வரக்கூடிய பாடல்கள்லையும் கர்மம் கர்மத்தினால்தான் பிரம்ம பிரம்ம தரிசனம் அடையப்படுகிறது ஜீவன் முக்தி அடையப்படுகிறது என்று ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஞானத்தினால் தான் அடையப்படுகிறது என்று ஏன் சொல்லுகிறீர்கள் இதுதான் அவர் கேட்க போகிற கேள்வி இது முழுக்க முழுக்க வேதத்தினுடைய கர்மகாண்டத்திற்கும் உபாசன காண்டத்திற்கும் சாரி கர்மகாண்டத்திற்கும் ஞான காண்டத்திற்கும் நடக்கக்கூடிய தர்க்கங்கள் சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் நன்மையாம் குருவே சுகம் தருவது ஞானமே எனும் வேதம் தன்ம பாவ மிச்சிரங்களால் தேவர்கள் தரு விலங்குகள் மாந்தர் சென்மம் ஆகுவ சாதியாச்சாரமே தவம் சுகம் என்று கண்மகாண்டத்தில் விதித்தது என் விதித்துள்ள காரணம் உரையீரே நன்மையாம் குருவே சுகம் தருவது யானமே எனும் வேதம் வேதம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது ஞானாத் தேவ கைவல்யம் கைவல்யம் அடைவது எதனால் தான் ஞானத்தினால்தான் மேக நாணாஸ்தி கிஞ்சன ஏக்கம் சத்து விப்ராகா பகுதா வதந்தி மெய்ப்பொருள் ஒன்று தான் அதை அடைவதற்கு ஞானம்தான் வழி அதை தவிர வேறொரு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லுது வேறு மார்க்கமே கிடையாது அப்படின்னு சொல்வது நன்மையாம் குருவே நன்மைனா கமுக்தி நன்மைனா பரமானந்தம் அந்த முக்தியாக முக்தியே வடிவான ஆனந்தமே வடிவான குருவே சுகம் தருவது ஞானமே எனும் வேதம் சுகம்ன்றது இங்கே என்னது ஆனந்தம் பரமானந்தம் பிரம்மானந்தம் இது அதை தருவது எது தான் ஞானமே எனும் வேதம் வேதம் என்ன சொல்லிட்டே இருக்கு யானத்தினால் தான் இந்த ஜீவன் முக்தி அடைகிறான் அதனால்தான் யானத்தினால் தான் இவன் ஆனந்தம் அடைகிறான் மிச்சிரங்களால் தேவர்கள் தரு விலங்குகள் மாந்தர் ஜென்மம் ஆகுவ அப்படின்னு சொல்லு சரி இப்ப கர்மங்கள் செய்த அடையக்கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா தர்மங்கள் செய்தா எதுதான் கிடைக்குமா தர்ம காரியங்கள் தர்மன்னா தர் தர்ம தர்மன்னா என்னது புண்ணியம் புண்ணியம் செய்தால் தேவர்கள் பிறப்பு கிடைக்கும் மேலான பிறவி தேவர்களுக்கு என்ன என்ன பிறவின்னு பேரு மேலான பிறவி என்ன தேவர்கள் மேலான பிறவின்னா என்ன அங்க பசிதாக இருக்காதான் நல்லா இருக்குல்ல சமையல் பண்ண வேண்டு நேரம் முதல்ல இல்லை பசிதாகம் கிடையாது அப்ப எப்ப வேணாலும் எங்கே வேணாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சுத்திக்கிட்டே இருக்கலாம் தேவர்களுக்கு என்ன கிடையாது பசிதாகம் கிடையாது கண் இமைப்பது கிடையாது கண் இமைப்பது கிடையாது அவருடைய உடம்பு தரையிற்கு கால் பாகமானது தரையில் படுவது கிடையாது அப்புறம் நம்மளை போல தூட உடல் கிடையாது இப்போ இந்த கிராஃபிக்ஸ்லாம் போட்டு பண்றாங்கல்ல அது மாதிரியான உடல் உருவ மாதிரியே தான் தெரியும் பக்கத்துல போய் பார்த்தா ஒன்றுமே அந்த உடம்பை என்ன பண்ண முடியாது தஞ்ச மகாபூதங்களை கொண்டு அந்த அந்த உடம்பை அவர்களுடைய உடம்பை என்ன பண்ண முடியாது அழிக்க முடியாது உண்மையானது எப்போ வேணாலும் எங்க வேணாலும் அவர்களை எந்த உடம்பு வேணாலும் அவர்களால் என்ன பண்ணிக்கிற முடியும் எடுத்துக்கிற முடியும் அந்த உடம்பை நம்முடைய தூள உடம்பை அழிப்பது போல அதை அழிக்க முடியாது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுடைய வாழும் காலம் நம்முடைய பல மனித ஆயுள்களை தாண்டியது பல்லாயிரக்கணக்கான யுகங்கள் வருஷங்களை கொண்டது யாருடைய பிறவி தேவர்களுடைய பிறவி நல்லா இருக்குல்ல அப்ப அப்ப அந்த பிறவி வாங்கிக்கலாம் பேச வாங்க அவர்களை அதாவது அமிர்தத்தை அருந்தியவர்கள் சொல்றாங்க இரவாத்தன்மையை பெற்றவர்கள்னு வேற சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் மனிதர்களை விலங்குகளை ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய வாழும் காலம் மிக அதிகம் என்பதனாலே அவர்களுக்கு என்னென்ன பேர் அமரர்கள் மரணமற்றவர்கள் பேர் ஆனால் உண்மை அது இல்லை அவருடைய புண்ணிய கர்மங்கள் முடிந்தவுடன் மீண்டும் எங்கே அனுப்பப்படுவார்கள் இங்கே கர்ம கர்ம பூமி இந்த இந்த தலம் பூமி தலத்துக்கு அனுப்பப்படுவார்கள் அமெரிக்காவுக்கு விசா எடுத்தாச்சு தேவையான பணம் பேங்கில் போட்டு வச்சாச்சு அப்போ விசா காலம் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் கொடுத்துருக்கான் அந்த காலம் வரைக்கும் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்காவில் என்ன பண்ணிக்கலாம் ஆனந்தமாக இருந்துக்கலாம் சுற்றி பார்க்கலாம் அங்கே அப்படி ஆனந்தமாக இருக்கான்னா போயிட்டு வந்தவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும் நம்ம போனதில்லை சில பேர் சொல்லியிருக்காங்க அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு மிஷின் மாதிரி இருந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம அமெரிக்காவே எந்த உலகமாக எடுத்துக்கிடுவோம் சொந்த உலகமாகவே எடுத்துக்கிடுவோம் அப்போ அங்கே போயிட்டு அந்த ஆறு மாதமாக இல்லை ஒரு வருடமாக விசா முடிந்தவுடன் இவர் கிளம்பி டிக்கெட் ஏற்கனவே போட்டிருந்தா தான் உள்ளே விடுவான் டிக்கெட்டு எடுத்து எங்கே ஏறிடணும் விமானத்துக்கு ஏறி இருந்தோம் ஏறலைன்னா என்ன பண்ணுவான் ஏத்தி கொண்டு இறக்கி விட்டு போயிடுவான் அதே சொர்க்கலோகத்துல புண்ணிய பலன்கள் நமக்கு தீயந்துருச்சுன்னு சொல்ல பேக் பண்ணி என்ன பண்ணி விட்டுருவான் கீழே கொண்டாந்து கொத்தரும் போட்டு விட்டு போயிருவான் திரும்பியும் கர்மபூமிக்கு வந்து சேர்ந்தே ஆக வேண்டும் அப்ப தர்ம காரியங்கள் புண்ணிய கர்மங்கள் செய்தால் தேவர்கள் பிறவி பாவ செய்தால் தரு விளக்குகள் பாவ கருமங்கள்லாம் என்ன மற்றவர்களுக்கு துன்புறுத்துவது மற்றவர்களை துன்புறுத்தும் செயல்களில் ஈடுபடுவது காரியத்தாலோ வாக்காலோ மனத்தாலோ மற்றவர்களுக்கு இடர் தரும் செயல்களை செய்வதற்கு என்னென்னு பேரு பாவ கருமங்கள் பேர் அவர்களுக்கு பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யும் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அதை வந்து தப்பிக்க முடியாது அவரவர் அதை அனுபவித்து தான் தீர வேண்டும் அவர்களுக்கு என்ன பிரதி கிடைக்குன்னா கீழ்பிரதி கிடைக்கும் என்ன கீழ்பிறவி பூலோகத்திலிருந்து கீழே உள்ள ஏழு உலகங்கள் இருக்கு அதில் ஒன்று கொண்டு போட்டுருவாங்க அது மட்டும் இல்ல மனிதனுக்கு மனிதன் ஆறாவது அறிவு இல்லையா ஐந்தாவது அறிவு தொடங்கி ஓர் அறிவு வரையிலும் இருக்கக்கூடிய உயிரினங்களில் பிறப்புகள் கிடைக்கும் ஆமா தரு தருணா மரம் விலங்குகள் விலங்கு ஜந்துக்கள் அதுகளாக பிறவி எடுக்கும் சர அச்சரம் ஒன்று நிற்பனை இன்னொன்று நடப்பன நிற்பனைன்னா தரு நடப்பனைனா விலங்குகள் இந்த பிறவி கிடைக்கும் இந்த பிறவி கிடைச்சிச்சுன்னா ஒன்றும் வாயை திறக்க முடியாது ஜெயிலுக்குள்ளே போட்ட மாதிரி உயிர் வாழ்வான் ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது வாயை திறக்க முடியாது அந்த ஜெயில் வாசம் முடிச்சு திரும்பி எங்கே வரணும் தண்டனை தண்டனை காலம் முடிஞ்ச திரும்பி ரிலீஸ் பண்ணி எங்கே தான் பண்ணணும் போடுவாங்க கர்ம பூமிக்கு தான் போடுவாங்க புண்ணிய கர்மம் செஞ்சாலும் கர்ம பூமியில் கொண்டு வந்து போட்டுருவாங்க பாவகாரியம் செஞ்சாலும் தண்டனை முடிஞ்சவனே எங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க கர்ம பூமி இப்போ நாம் இருக்கிறது கர்மபூமி இப்போ சரியான இடத்துல தானே இருக்கிறோம் சேஃப்டியாக தானே இருக்கிறோம் இதுக்கு இங்கே இருக்கணும்னா என்ன கர்மம் இருக்கணும்னா மிச்சிர கர்மம் இருக்கணும் மிச்சிர கர்மம்னா பாவமும் புண்ணியமும் சரிசமமாக கலந்திருப்பதற்கு மிச்சிர கர்மம் பேரு இப்போ நமக்கு என்ன பூமி கிடச்சிருக்கு கர்ம பூமி கிடச்சிருக்கு இந்த கர்ம பூமியை நல்லா பயன்படுத்திக்கிறோம் இங்கே உழுது நல்ல பலனை எடுத்துடணும் ஆமாம் எதுக்கு தேவர் பிறவிக்கோ அல்லது தரு விலங்குகள் பிறவிக்கோ போயிடக்கூடாது இனி பிறவியே வேண்டாம் என்ற நிலையை இப்பொழுதுதான் வருவிக்க முடியும் அப்ப கருமங்கள் செய்தால் ஒரு ஜீவன் என்னென்ன எழுதி போகிறான் தர்மகாரிய புண்ணிய கர்மங்கள் செய்தால் தேவர்களாகவும் பாவ செய்தால் தரு விலங்குகளாகவும் மிச்சிர கர்மங்கள் செய்தால் மாந்தர் மனிதராகவும் பெறப்படுகிறான் அப்ப கர்மம் செய்தால் என்ன கிடைக்காது உறுதியாயிருச்சு என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது சொல்றது யாரு வேதம் அப்ப மாந்தர் ஜென்மம் ஆகுவ சாதியாச்சாரமே செய்தவம் சுகம் என்று கண்ம காண்டத்தில் விதித்துள்ளது என் அப்ப என்ன செய்ய சொல்கிறாங்க இந்தந்த பிரதவிகள் கிடைக்கும் அதனால் நீ என்ன பண்ணு ஒன்றுடைய ஜாதி நீ ஒன்று ஒன்று உனக்கு கேட்டகரியில் பிரிச்சுருப்பாங்க ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு குடும்பம்னு பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொரு மனிதனுக்கு இந்தந்த வேலைன்னு கொடுத்துருப்பாங்க அந்தந்த வேலைகளை அவங்கவுங்க செய்யணும் அவரவருடைய ஸ்வகர்மம் தனக்கு என்ன இயல்போ அந்த கருமங்களை அவரவர்கள் செய்து கொண்டு என்ன கிடைக்கும் சாதி ஆச்சாரமே செய்தவன் சுகம் என்று ஒருத்தருக்கு எது சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கும்னா அவனவனுடைய சுதர்மத்தை அவனவன் செய்து கொண்டிருப்பதே அவனுக்கு சுகம் அடுத்தவங்க சுதர்மத்தை போய் நாம் கிராஸ் பண்ணக்கூடாது நமக்கு எனக்கு வாத்தியார் தொழில்தான் பிடிச்சதுன்னா வாத்தியார் தொழிலை செய்யணும் நாம் போய் மந்திரியாகனு ஆசைப்பட்டு இருக்கிற சொத்தெல்லாம் விற்று எங்கே போயிடக்கூடாது மந்திரி ஆகிறேன்னு எலெக்ஷனை நின்று அங்கேயும் செயன் பண்ண முடியாமல் இருக்கிற தொழிலையும் இழந்து சிரமப்படும் நமக்கு என்ன சொந்தரமோ அந்த வேலை எடுகுடி வேலை தான் என்னால் செய்ய முடியும்னா எடுகுடி வேலையை செஞ்சுட்டு சந்தோஷம் ஆகுது ராஜாவாக இருக்க ராஜா வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கும் அந்தந்த தொழிலை மாற்றி செஞ்சோம்னா எதில் போய் முடிஞ்சிடும் சிக்கலில் போய் முடிஞ்சிடும் அப்போ நம் நம்மளை சுய பரிசோதனை செய்து நாம் இந்த தகுதி உடையவர்கள் என்று நாம் தீர்மானித்து அதற்கு தகுந்த தொழில்களை தேர்ந்தெடுத்து சுதர்மம் அதை சொல்றேன் அத இந்த பாஷையில சொன்னா சாதி ஆச்சாரம் அந்தந்த தொழில்களை அவரவர்கள் சிறப்பாக செய்து வந்தால் அதுவே அவர்களுக்கு எதை கொடுத்து விடுவான் சுகத்தை கொடுத்து விடும் என்று கர்மகாண்டத்தில் விதித்துள்ளது என் விதித்துள்ள காரணம் உறங்கியது கேள்வி என்ன சந்தோஷம் வேணும் சுகம் வேணும் ஆனந்தம் வேணும் வேதம் என்ன சொல்லுது ஞானத்தினால் தான் ஆனந்தம் கிடைக்கும் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அவரவருடைய சாதி ஆச்சாரங்களை பின்பற்றினாலே ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு சரி கருமத்தை செய்தா அந்த கருமத்தை செய்தா என்ன கிடைக்கும்னு வேற சொல்லியிருக்கு பிறவிகள் பாவ புண்ணிய அல்ல மிச்சிரம் மூன்று கருமங்கள் அதுக்கேற்ற பிறவிகளும் கிடைக்கும் இப்ப இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஒரு இடத்துல சுகம் வேணும்னா என்ன செய்ய சொல்லுது ஞான ஞானம்தான் சுகம் தரும் என்று சொல்லியிருக்கு இன்னொரு இடத்துல வேதம் என்ன சொல்லுது அவரவருடைய ஜாதி ஆசாரங்களை பின்பற்றினாலே சுகம் கிடைக்கும் சொல்லியிருக்கு ஆனா ஜாதி ஆச்சாரங்கள் கருமம் கருவத்தை செய்தா என்னென்னு வேற சொல்லியிருக்கு பிறவிகள் கிடைக்கும்னு வேற என்ன சாமி இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்களேன் அப்படிங்க தினமும் மண்ணுர் பிள்ளை நோய்க்கு இறங்கியே தீம்பண்டம் எதிர்காட்டி கன மருந்துகள் ஒளித்து வைத்து அழைக்கின்ற கருணையின்தாய்போடே மனை அரங்கள் செய் மகங்கள் செய் நன்று என்று மலர்ந்த நினைவு வேறுகான் சொர்க்கம் தெரியாது வேதம் சொல்லிடுச்சு வேதம் சொல்லிருச்சு ஜாதியாச்சாரத்தை பின்பற்றினால் ஆனந்தம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லிருச்சு வேதம் சொல்லிருச்சு வேதம் சொல்லிருச்சு ஞானத்தினால்தான் சுகம் கிடைக்கும்னு வேதம் சொல்லியிருக்கு இப்போ ஜாதியாச்சாரமாகிய கர்மங்களை செய்தால் பிறவிகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு அது பாவ புண்ணிய மிச்சர கர்மங்களை பொறுத்து அந்தந்த பிறவிகள் அமையும் என்று சொல்லியிருக்கு இப்படின்னு அதுக்கு என்ன சொல்றாரு வேதம் சொல்லுச்சு சரி யார் யாருக்கு எப்ப எப்போ சொல்லுச்சுன்னு ஒரு கணக்கு இருக்கு குழந்தைக்கு நோய் வந்திருக்கு என்ன நோய் வந்திருக்கு பாண்டு நோயின்னு சொல்ல பாண்டு நோய் மண்ணை தின்னதுனால அதுக்கு வயிற்றில் என்ன ஆகிடுச்சி நோவு வந்துருச்சு வயிறு வலிக்குது சரியாக சாப்பிட முடியலை சரியாக வெளியே போக முடியலை அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு மருந்து கொடுக்கணும் அம்மாளுக்கு மருந்து கொடுக்க தெரியும் ஆனால் அந்த மருந்தை குழந்தைக்கு கொடுத்தா துப்பிடும் கசப்பு வாந்தி எடுத்துரும் பக்கத்தில் விடாது போராடும் அழுகும் கத்தும் அப்ப என்ன பண்றா தினமும் மண்ணுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கியே மண்ணுகர்னா மண்ணை சாப்பிடும் பிள்ளை அதற்கு ஏற்படக்கூடிய நோய் அதற்கு இறக்கப்பட்டு தீம்பண்டம் எதிர்காட்டி இவ அந்த மருந்த எப்படி கொடுத்தா அந்த குழந்தை சாப்பிடும் தெரிஞ்சு வச்சிருக்கா முதல்ல தேனை தொட்டு என்ன பண்ணுவான் வெள்ளத்தை தொட்டு உதத்துல வச்சு காமிப்பான் நல்லா இருக்கு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றா அப்புறம் அதே இதுல என்ன பண்ணுவான் அந்த வெள்ளத்துக்குள்ளேயோ அல்லது அந்த வாழைப்பழத்துக்குள்ளேயோ இல்லை தேனுக்குள்ளேயோ வச்சு என்ன பண்ணார் உருட்டி லேசாக அந்த மருந்தை கன மருந்துகள் நல்ல மருந்துகள் கனமருந்துகள்னால் அந்த மண்ணுகர் நோய்க்குரிய மருந்தை கன மருந்துகள் ஒழித்து வைத்து எதுக்குள்ள வச்சிருப்பா அந்த தீம்பண்டத்துக்குள்ளே வச்சிருப்பா ஒழித்து வைத்து அழைக்கின்ற கருணை நட ஆய்வோடே சில நேரங்களில் வெளியே வெள்ளத்தை காப்பா பின்னாடி என்ன வச்சிருப்பா பத்தில் வச்சிருப்பா வெள்ளத்தை சாப்பிட்டு விட்டுருக்கப்போ வாயை திறந்து சாப்பிட்டுட்டு உள்ள ஊத்தி விட்டுருவான் பார்க்க வந்தான பிள்ளைகளை வளர்த்தவங்களுக்கு தான் நல்லா தெரியும் ஆனா இப்ப எதுவா இருந்தாலும் அதெல்லாம் நேரம் டாக்டர் தான் போயிடுறது ஒளித்து வைத்து அழைக்கின்ற கருணை நற்றாய் போலே அந்த குழந்தைக்கு அந்த ஃபோர்ஸ் பண்ணி அந்த மருந்தை கொடுக்கறா கொடுக்கறப்ப இனிப்பு கொடுக்கறது போலத்தான் தெரியுது ஆனால் அதற்கு பின்னாடி வேறொரு விஷயம் மறைச்சு வச்சிருக்காங்க யாருக்கு தெரியாது குழந்தைக்கு தெரியாது அது கருணையினாலே அந்த காரியத்தை செய்யறான் வெள்ளம் கொடுக்கறது நோக்கம் வெள்ளம் கொடுப்பதல்ல இனிப்பு கொடுப்பதல்ல தீம்ப கொடுப்பதல்ல நோய் நீங்க வேண்டும் என்பதுதான் அந்த தாயினுடைய நோக்கம் கருணை அதுக்கு பேரனது கருணை அவருடைய செயல்பாட்டுக்கும் உள்நோக்கத்திற்கும் வேறு வேறு அர்த்தம் இருக்கு மனை அறங்கள் அதுபோல வேதம் என்பது கருணையினர் தாய் போட அது நமக்கு கர்மகாண்டத்துல ஒரு மாதிரி சொல்லிருக்கு ஞான காண்டத்துல வேற மாதிரி சொல்லுது அப்ப கர்மகாண்டத்துக்குள்ள சொல்லதுக்கு அதுக்கு உள்நோக்கம் ஒன்று இருக்கு என்னது செய் இதெல்லாம் செய் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அதுக்குள்ள வேற ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கு வேதத்தாய் மனை அறங்கள் செய் மகங்கள் செய் நன்று என்று மலர்ந்த வாசகம் சொல்லும் சாதி ஆசாரங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது உன்னுடைய இல்லற தர்மங்களை நீங்காமல் நீ கடைபிடி அப்படின்னு சொல்லுது அப்புறம் இல்லறத்துல நல்ல சிறந்த நல்லறம் நடத்தி கொண்டு வரும் பொழுது மகங்கள் செய் தேவதைகளை வழிபடுவதற்காக ஊரை கூட்டி மிகப்பெரிய வேள்விகளை யாக யஜங்களையும் ஏற்று அப்போ மிகப்பெரிய தான தர்மங்களை செய் அப்படின்னு சொல்லுது ஒன்று தன்னுடைய குடும்பம் இன்னொன்று இந்த உலகத்திற்கு செய்யும் நன்மை ரெண்டையும் செய்யும் என்ன கிடைக்கும் நன்று உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது உனக்கு என்ன கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் உனக்கு ஆனந்தம் கிடைக்கும் மலர்ந்த வாசகம் சொல்லும் மலர்ந்த வாசகம்னா மிக விரிந்த மிக பரந்த வேதம் வாசகம்னா வேதம் வாசகம் வாசகம்னு போட்டுக்கணும் வாகம் போட்டிருக்கு சாணா சேர்த்துக்கணும் வாசகம் மலர்ந்த வாசகம் சொன்னா மிக பரந்த வேதம் ஏன்னா வேதத்துல நம்ம ஒரு தனி நபருக்கு ஒரு கர்மத்தை பற்றி விட்டு பேசலை எத்தனை ஜீவ வேதங்கள் இருக்கோ அத்தனை ஜீவ வேதத்துக்கும் என்ன சொல்லியிருக்கு வழிமுறைகள் சொல்லிருக்கிறதுனால வாசகம் எப்படிப்பட்டது வேதம் எப்படிப்பட்டது பறந்து விடுகின்றது உலகத்திற்கு பொதுவானது மலர்ந்த வாசகம் சொல்லும் வேதம் என்ன சொல்லிருச்சு இல்லதத்தை நல்லதமாக செய் அப்புறம் வேள்வி யாக யஜங்களை செய்மங்களை ஓமங்களை விரதங்களை கடைபிடி அப்படின்னு சொல்லியிருக்கு நினைவு வேறுதான் அது சொன்னதுடைய நோக்கம் வேறு சொர்க்க காமிகள் சொர்க்க காமிகள்னு சொன்னா இந்த உலகத்துல யாக யஜங்களை செய்தால் இல்லதமாகிய நல்லதத்தை நடத்தினால் எனக்கு என்ன கிடைக்கும் கிடைக்கும் அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்னு நினைச்சேன் ஆமா இவனுக்கு நோக்கம் இந்த கர்மகாண்டத்தை வேதம் சொன்ன முறைப்படி ரொம்ப சின்சியரா செய்கிறான் ஆனா எது மேல குறிக்கோள் அவனுக்கு இருக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா சொர்க்கத்துல என்ன இல்லை பசிதாகம் கிடையாது ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற ஆசை சொர்க்காமிகள் நிர்ணயம் தெரியாது வேதம் ஏன் அப்படி ஆஹ் சாதி ஆசாரங்களை கடைபிடி மனையரங்கள் செய் மகங்கள் செய்தம் கர்மத்தில் ஈடுபடுத்துச்சு ஒரு ஜீவாத்மாவை ஏன் கர்மத்தில் வேதம் அதுவும் கருமகாண்டத்தில் கட்டாயமாக ஈடுபடுத்துகிறது என்பதனுடைய நோக்கம் இவன் சொர்க்காதிகளை அடைய வேண்டும் என்ப அன்பது அல்ல என்றால் இந்த தீம்பண்டங்களுக்கு என்ன பண்ணுறா இனிப்பு இனிப்பு இனிப்புக்குள்ள மருந்தை வச்ச மாதிரி இந்த இனிப்பு போல காட்டுறது வேதம் காட்டுறதுக்கு தான் என்னன்னு பேரு சொர்க்காதிகள் இவன் அந்த சொர்க்காதி இனிப்பு தான் வேணும்னு நினச்சிக்கிட்டு அது மேலே குய்கோளாக இருக்கான் அதுக்குள்ளே இருக்க மருந்தை அவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பின்னாடி உள்ள பாட்டுகள் நினைவு வேறு கான் சொர்க்காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே வே வேதம் கர்மகாண்டத்தில் ஒரு ஜீவனை ஈடுபடுத்துவதனுடைய நோக்கம் எதுக்காக அவர்கள் சொர்க்காதிகளை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல அது வேறொரு காரணம் இருக்குப்பா அது தெரிஞ்சுக்கோ அப்படின்றார் போகம் ஆறுயிர் சுாவத்தை விதிக்குவோம் அத்தனை தெரியாதோ காகமே கருத்திடுக்கெட் போட்டு அல்ல கோடு போட்டு பிரிச்சுக்கணும் போட்டு பிரிச்சுக்கணும் நெருப்பே சுடு கசந்திடு வேம்பே நீ வேக வாயுவே அசை என ஒருவரும் விதித்திடல் வேண்டேட்டிக்க நெருப்பே நீ சுடு வேம்பே நீ கசந்திடு வேக வாயுவே நீ அசை அப்படின்னு நீயை கொண்டு போய் எல்லாத்திலையும் கூட்டிக்கணும் ஒருவரும் விதித்திடல் வேண்டாவேதான் இந்த ஜாதி ஆச்சாரங்களை செய் மனை அறங்கள் செய் மகங்கள் செய் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் போகம் ஆர் போகம் ஆறுனா போகங்களை அனுபவிக்கும் உயிர் ஜீவாத்மாக்கள் கண்டதை உண்பதும் பசி எடுத்துச்சுன்னா முன்னாடி சோறுனா என்ன பண்ண போறான் சாப்பிட போறான் சுத்தி முத்தி என்ன சாப்பாடுக்கோ சாப்பிடுவான் இதை யாரும் என்ன பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு இந்த குட்டி போடுது எது மாடு மாடு யானை குதிரை எல்லாம் குட்டி போடுது பால் குடிக்கிறதுக்கு நாமளாக கொண்டு பால் குடிக்கிற கூட்டி விடுறோம் அது நாம வளர்க்குற பிராணிக்கு வேணால் அப்படி செய்யலாம் காட்டில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் என்ன இனவருத்தி பண்ணிட்டு இருக்கு மிருகங்கள் அது தன்னுடைய தாய் பாலை குடிக்கிறது எப்படி குடிக்குது அதுவா எந்திரிச்சு குடிச்சுக்கிறது இல்லை அப்ப கண்டதை உண்பதும் தனக்கு என்ன பசி எடுத்தால் சாப்பிட வேண்டும் என்பதை யாரும் என்ன பண்ண வேண்டியதில்லை சொல்லித்தர வேண்டியதில்லை உணர்வதும் அதுபோல இனம் இனக்கவர்ச்சி அதனால இனவருத்தி செய்வது என்பதும் யாரும் சொல்லி கொடுக்கல நாம சிவனேன்னு காட்டுக்குள்ள போகாம இருந்து அங்கே எதுகள் அதிகமாக வளர்த்திடும் மிருகங்கள் நல்லா பழகி பெரிய கிடக்கும் நாம போய் தான் அதை என்ன பண்ணி வச்சிருக்கோம் அதை இனவருத்தியை கெடுத்து வச்சிருக்கோம் நாம சாப்பிட்ற சாப்பாட்டை அதுக்கு போட்டு குரங்குகள்லாம் ரோட்டுக்கு வந்து நின்று அதுக்கு மலட்டுத்தன்மை வந்துருச்சு அது ஒழுங்கா இனவருத்தி பண்ணிட்டு இருக்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை போட்டு குரங்குகளுக்குலாம் சுகர் வந்துருச்சாமா கேள்விப்பட்டீங்க அது ஒழுங்கா சாப்பிட்டுருக்கு புழு பூச்சிகளை அது எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பழங்களையெல்லாம் தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு இருந்த குரங்கு திடீர்னு இந்த ஊட்டி மலையில பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் அது என்ன பண்ணிட்டு இறங்கி இறங்கி வந்து இது ஏதாவது கொடுப்பான் கொடுப்பான்னு காத்திட்டு கை கால்லாம் அடிபட்டு கடைசியில் அதில் இருக்க பல குரங்குகளுக்கு அங்கே என்ன வந்துருச்சாமா சுகரை வந்துருச்சாமா அதை வேற தேவையா அது சிவனேன்னு வாழ்ந்துட்டு இருந்தப்ப கெடுத்து அப்போ உண்பதும் புணர்வதும் கண்டதை உண்பதும் கண்டதை புணர்வதும் இயல்பே கான் இது மிருகங்களுக்கு இதெல்லாம் எங்க வாலி சொல்கிற யாரோட வாதம் பண்ணி அம்பு தைத்தவுடன் ராமன் விட்ட அம்பு தைத்தவுடன் ராமனை என்ன பண்ற குற்றம் சாட்டுகிறான் வாலி அப்போ லக்ஷ்மணன் அதற்கு ராமனுடைய ஒரு வக்கீலாக வாதாடுகிறான் அப்படி வக்கீலாக வாதாடும் பொழுது என்னை நீ மறைந்திருந்து அம்பு இது கொண்டு கொள்ளுவதற்கு முயற்சி செய்திருக்கிறாய் நீ இந்த போரி என்னோடு நடைபெற்ற போரி என் தம்பிக்கும் எனக்கும் தான் போர் நடைபெற்றது நீ போரிலே பங்கேற்காத ஒரு நபர் அப்படியே நீ என்னோடு போரிட வேண்டும் என்றால் நேரடியாக வந்து என்னோட அம்பையை இருக்க வேண்டும் மறைந்திருந்து அம்பு எய்தாய் ஆகவே வீணான பழி உனக்கு வந்துவிட்டது நான் ராமன் என்றால் மிக உயர்ந்த வடிவம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் இப்பொழுது நீ சிறுமைப்பட்டு விட்டாயின் குற்றஞ்சாற்றான் அதுக்கு ராமன் பதில் சொல்லல ஏன்னா ராமன் இப்போ எந்த இடத்துல நிற்கிறாரு குற்றவாளியாக நிற்கிறார் கேஸ் போட்டிருக்கிறது யார் வாலி அப்போ வாக்கு வாடுற சாரி ஆஹ் யாரு ராமனுக்கு வாதிடுறதுக்கு அவனுடைய வாய்ஸாக யார் இருக்கிறா லக்ஷ்மணன் சொல்றான் இல்லை ஏற்கனவே வந்து உன்னுடைய தம்பி சுக்கிரீவனுக்கு வாக்கு கொடுத்தாச்சு நீ யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் சுக்கிரீவனுக்கு கொடுத்த வாக்கு என்னன்னா உன்னுடைய நாட்டை கைப்பற்றி தருகிறேன் உன்னுடைய மனைவியை நீட்டுத் தருகிறேன்னு சொல்லியாச்சு அந்த நண்பனுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாகத்தான் உன்னை கொள்ள வேண்டி வந்துச்சு நீயோ என்ன வரம் வாங்கி வைத்திருக்கிறாய் யார் எதிர்த்து போரிடுகிறார்களோ அவருடைய பலத்தை பாதி பலம் உனக்கு வந்துவிடும் என்று வரம் வாங்கி வைத்திருக்கிறாய் உன்னை கொள்ளுவதற்கு வேறு வழியே இல்லை அதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்படின்னா என்ன வாதிட்டாலும் ராவன் வந்து தவறான வழியிலே தான் அதர்மமாகத்தான் என்னை அம்பெய்திருக்கிறான்னு சொல்லி நிறுவனம் பண்ண பார்க்கிறான் அப்புறம் மாற்றானுடைய மனைவியை நீ கொண்டிருக்கிறாய் ராமனும் தன்னுடைய மனைவியை என்ன பண்ணா இழந்திருக்கிறான் ரெண்டு பேருடைய துன்பமும் ஒன்றுதான் சுக்ரீவன் வந்து மனைவியை இழந்திருக்கிறான் பாலி சுக்ரீவனுடைய மனைவி கைப்பற்றி இருக்கிறான் அது ராவணன் ராமனுடைய மனைவியை கைப்பற்றியிருக்கிறான் ரெண்டு பேருடைய துன்பமும் ஒன்று ஆகவே அந்த துன்பத்திற்காக தன்னுடைய நண்பனுக்கு ஏதாவது செய்யணுமேன்னு சொல்லிதான் இந்த காரியத்துல இறங்கணும் மாற்றாடைய மனைவியை அபகரிப்பது குற்றம் அல்லவா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் ஒரே வார்த்தையில் அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணுறான் என்ன தெரியுமா நாங்கள் உங்களைப் போல் மனித ஜாதி அல்ல நாங்கள் விலங்கு ஜாதி அதில் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதோ இப்படி தான் உணர வேண்டும் என்பதோ எங்களுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது எங்களுக்கு அந்த ரூல்ஸ் அப்ளிக்கபிள் ஆகாதுன்னா லக்ஷ்மண அது சரியாக கடைசி வாதம் அதோட தீர்ப்பு கொடுக்கணும் என்ன வாதம் நீ விலங்கினமாக இருந்தால் இந்த வாத பிரதிவாதத்திற்கு வரவேண்டிய அவசியமே இல்லை நீ சிந்திக்கும் ஆற்றலை படைத்திருப்பதனால்தான் இவ்வளவு தூரம் என்ன பண்ற வாதாட்டம் செய்கிறாய் சரியா கேஸ் போட்டு வாதாடுறான்ல அப்ப யாரு தான் வாதாடக்கூடிய விலங்குகளாக இருந்தால் என்ன பண்ணிடும் ஓடி போயிடும் இப்படி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காது பேசிட்டு இருக்கா நீ வந்து சிந்திக்கும் ஆற்றல் மிகுந்தவன் என்பதால் நீ மனித ஜாதியில்தான் சேருவாய் உடலளவில் நீ விலங்கு ஜாதியாக இருந்தாலும் எப்பொழுது உனக்கு சிந்திக்கும் ஆற்றல் நீ மனித ஜாதியில்தான் அடக்கம் அந்த சட்டமும் உனக்கு பொருந்தும் ஒருவனுக்கு ஒருத்தி மாற்றான்மனையே அபகரிக்க கூடாது என்ற சட்டம் உனக்கு பொருந்தும் ஆகவே ராமன் உன்னை மறைந்திருந்த அம்பி பொருந்தும் அப்படின்னா அப்ப என்னது அதோட அவனுடைய அந்த அதுக்கப்புறம் வாதாடவே இல்லை ராமனுடைய அந்த மந்திரம் அதில் ராம ராம என்ற மந்திரம் ஈயப்பட்ட அம்ப கையில் அதை விட்டுட்டாங்கன்னா உள்ளே பாஞ்சம் அதோடு ராமனை பார்த்து வணங்கி அங்கதனை அழைத்து சுக்ரீவன் கையில் ஒப்படைத்து இனி இவனுக்கு தந்தையும் தாயும் நீதான் இவனை வளர்த்து ஆளாக்கி அரசனாகும் வரையிலும் இந்த அரச பொறுப்பை யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சுக்ரீவனாகிய என் தம்பியாக இனி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்படைச்சிட்டு வாளி மோட்சமடைகிறான் அப்போ ராமனுடைய பெருமையை சொல்கிறான் ஆனாலும் அந்த கேஸை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொண்ட அவன் எடுத்துக்கொண்டது என்னது நான் மிருக ஜாதின்றான் அதை லக்ஷ்மணன் எப்படி நிவர்த்தி பண்ணுறான் சிந்திக்கும் ஆற்றல் படைத்த நீங்களெல்லாம் என்ன ஜாதி இல்லை விலங்கு ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணுறான் ஆக இந்த விலங்குகளுக்குத்தான் என்னது ஆறுயிர் கண்டதை உண்பதும் புணருவதும் இயல்பே அவங்களுக்கு அந்த சட்டம் பொருந்தும் மனிதன் அதையே கிளைம் பண்ணக்கூடாது இது இயல்பு தானே இது அப்படி சொல்லவே கூடாதான் மனுஷனுக்கு என்ன உண்டு தர்மம் அதர்மம் தர்ம காண்ட என்ன பேசுனா டூ அண்ட் டு நாட் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று மனிதனுக்குத்தான் சட்டம் உண்டு ஏன்னா அவளுக்கு சிந்திக்குமாற்றல் உண்டு ஒன்றை செய்யவும் இது பாட்டிலேயே வரப்போது அடுத்து வர பாட்டிலே சாமியை சொல்றாரு கர்மத்தினுடைய விஷயம் எப்படின்னா ஒன்றை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் வேறொன்றாக மாற்றி செய்யலாம் இந்த ஆப்ஷன் முழுக்க யாருக்குதான் உண்டு சிந்திக்கும் மாற்றல் படைத்த அறிவு படைத்த மனிதனுக்கே உண்டு விருதுகளுக்கு அப்படி கிடையாது செய்யாமல் இருக்கலாம் வேறொன்றாக மாற்றி செய்யலாம்ன்றது யாருக்கு கிடையாது விலங்குகளுக்கு கிடையாது அது அதுக்கு என்ன ரூல்ஸ் அது இந்த ரூல்ஸ் இங்க இருக்கு போகமார் கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்பைக்கான் இது யாருக்கு பொருந்தும் விலங்குகளுக்கு பொருந்தும் ஆகமங்களும் சுபாவத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ இதை போய் சொல்கிறதுக்கு நீ இதை சாப்பிடு இத இதோடு சேராத அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் வேண்டியதில்லை வேதம் வேண்டியதில்லை வேதம்ன்ற ஒரு பெரிய புஸ்தகத்தை எழுதி வச்சு நாம் என்ன சே சாப்பிடணும் என்ன செய்யணுன்றத யார் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வேண்டிய உணவு உடை உறையுன்ற விஷயம் வந்து நாமளே தேடிக்கிற தெரியும் இதற்கெல்லாம் வேதா நமக்கு வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னார் எது போல என்றால் காகத்தை கருப்பாக இருக்கும் காகத்தை நீ கருப்பாகு என்று சொன்னது போல சுடக்கூடிய நெருப்பை பார்த்து நீ சுடு என்று சொல்வது போல கசந்திருக்கும் வேம்பை பார்த்து நீ கசப்புத்தன்மையோடு இரு என்று சொல்வது போல வேகமாக அசையும் வாயுவை பார்த்து நீ அசை என்று சொல்லுவது போல ஒருவரும் விதித்திடல் வேண்டாமே இந்த உயிராக பிறந்து விட்டால் கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்பே தான் இதை யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை இந்த இந்த ஜீவராசிகள் நிற்பன நடப்பனாகிய அனைத்து ஜீவராசிகளும் இந்த பூமிக்குள்ள கொண்டது இந்த கர்ம பூமிக்குள்ள கொண்டது விட்டது போதும் அதுகளா பல்கி இனம் பண்ணிக்கிறோம் பெருகிக்கோ பிரம்மதேவன் அப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்ணி வச்சிருக்கார் நல்ல தேவையான அளவுக்கு பல்கி பெருகி இந்த இனமெல்லாம் விரித்து கிடக்கு அப்ப இதை நல்வழிப்படுக்கிறதுக்குத்தான் யார் தேவைப்படுது அதுலேயும் அந்த வீடு வேறு என்ற நிலையை அடைய செய்வதற்குத்தான் சாஸ்திரங்கள் தேவைப்படுகிறது அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாஸ்திரம் கொண்டு போதாம் ஜீவாத்மாக்களை முறைப்படுத்தி படிப்படியாக கடை தேற்றுவதற்கு சொல்றதுக்கு தான் வேதம் முதல் ஸ்டெப் என்ன சொல்லுதுன்னா கள்ளும் டும் நீ விரும்பினால் மகங்கள் செய் காமத்தின் மனதானால் கொள்ளும் பென்றொடு களவிசை எனில் இவன் குறையலாம் தொடான் என்றே தள்ளும் வேதத்தின் சம்மதம் தவறுவதே இவ்விதி தவிரவதே கரு முதல்ூர்வம்னா பூர்வ மீமாசை முதல்ல சொன்னது கடைசியில விதினு சொன்னா சித்தாந்தம் இறுதியின் சொல்வது ஒரு மாதிரி சொல்லுவது வேதம் அப்புறம் பின்னாடி ஒரு மாதிரி சொல்லுது மாத்தி சொல்லுதுன்னு நினைச்சிட கூடாது கள்ளும் ஊ அதாவது நாம ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சோன்னா ஒன்னாவது இரண்டாவது மூணாவதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கோடு போட்டு நோட்டு தான் கொடுப்பாங்க பாத்துக்கீங்களா கோடு போடாத நோட்டு கொடுக்க மாட்டான் ஏன் அதுலேயும் ரெண்டு கோடு அதுக்கும் எல்கேஜி யூகேஜின்னா ரெண்டு கோடு நோட்டு நாலு கோடு நோட்டு தான் கொடுப்பாங்க இப்போ எல்லாம் இருக்கா இல்லையா இல்லை எல்லாம் டைரெக்டாக எழுத ஆரம்பிச்சது திறந்தவொடனே எழுத ஆரம்பிச்சிடுது இப்போ எல்லாம் நோட்டே வேண்டியதில்லை எல்லாமே அதுக்கு வருது எப்படி தான் வருது அது ரெண்டு நோட்டு நாலு கோடு நோட்டு தமிழாக இருந்தால் ரெண்டு கோடு நோட்டு ஆங்கிலமாக இருந்தால் நாலு கோடு நோட்டு போட்டு அதில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முட்டியில் அடி உழு எழுதி அப்புறம் ஒரு கோடு போட்ட நோட்டுக்கு வரும் ஒரு கோடு நோட்டு போட்டு அப்புறம் சரி இதில் ரெடி ஆனால் தான் அப்புறம் ஆறாவதுக்கு அப்புறம் தான் என்ன வரும் அன்ரோடு நோட்டே வரும் அதுலேயும் ஒரு சிலருக்கு அதுவும் ஒத்து வராது இப்போ திரும்ப ஆறாவதுலையுமே நாலு கோடு ரெண்டு கோடுக்கு போட்டுடுவாங்க பார்த்துருக்கீங்களா தமிழ் வாத்தியார் இங்கிலீஷ் வாத்தியார் அடி எழு நடித்து ஆறு ஏழு எட்டு வரைக்கும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சம் கையெழுத்த சரி பண்ணுவாங்க அப்போ அதுபோல் பூர்வத்தில் வேதாந்தமானது பூர்வத்தில் இந்த கொஞ்சம் வரையறை கட்டுப்பாடு இதுக்கு மேலே நீ போகக்கூடாது எழுத்தில் இந்த ரெண்டு கோடு போட்டது எதுக்கு அதுக்கு மேலே நம்ம எழுத்து என்ன பண்ணிடக்கூடாது போகக்கூடாதுன்றதுதான் அந்த ரெண்டு கோடு நாலு கோடு வேதா இந்த வேதமும் பூர்வமீமாம் செயல் கர்மகாண்டத்தில் விதி போட்டிருக்கு இப்படி போகாத இப்படி போகாத அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல எழுதப்படுக்கிறதுக்காண்டி வந்தது அப்படி போகாதன்னு சொல்லி என்ன கிடையாது சட்டமெல்லாம் கிடையாது இவனை முதல்ல எழுத பழக்கி அதில் தேர்ந்து விட்டால் அப்புறம் இந்த கோடை எடுத்துக்கலாம் அதை எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் கள்ளும் ஊடும் நீ விரும்பினால் மகங்கள் செய் காமத்தின் மனதானால் கொள்ளும் பென்றோடு கலவிசை சட்டம் போட்டிருக்கு நீ ஏன்னா இவன் ஜீவாத்மா பிறப்பிலே எப்படி இருக்கான் நிறைய ஜந்துக்களாக பிறந்திருக்கான்ல என்னது பல விலங்குகளா பிறந்த வாசனை எல்லாம் இருக்குல்ல அப்ப இவனுக்கு என்னென்னலாம் ஆசை இருக்கு கல் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு அப்புறம் என்னது மாமிசம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கு அப்புறம் நினைச்ச மாதிரி பெண்களோட இன்பமா இருக்கணும்னு ஆசை இருக்கு எல்லாம் இவனுக்கு ஆசைதான் அப்ப இவனுக்கு ஒரு வரையறை போடுறான் அப்படியா சரி சாப்பிடாதுன்னு சொன்னா விட்டுட்டு ஓடி போயிடறான் அப்ப சாப்பிடுன்னு சொல்லணும் ஆனா எப்படி சொல்லணும் கல்லும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய் ஒரு பெரிய வேள்வி ஒன்று ஏற்பாடு பண்ணு ஒரு ஆயிரம் பேரை கூப்பிடு எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமாக கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுறதுக்கு முன்னாடி யாருக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க நெய்யெல்லாம் ஊற்றி பிரசாதம் பண்ணுறோம்ல ஆனால் கொடுக்குறப்ப எவ்வளோ தான் கொடுப்பாங்க தொண்டையில் வச்சு ஒரு கையளவும் கித்திரவும் தான் கொடுப்பாங்க அதை அப்படியே கரண்டி கரண்டியாக போட்டு சாப்பிட்றதுக்கு கொடுக்கல அப்போ எவ்வளோதான் கொஞ்சமாக சாப்பிடுன்னு அப்போ இந்த கல்லும் ஊனும் சாப்பிட்றப்ப வேள்வி செய்து அதை இறைவனுடைய பிரசா இறைவனுக்கு படைத்து விட்டு பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் கல்லும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய் அதை வந்து மறைத்து செய்யக்கூடாது அதை வந்து அதிகமாக அனுபவிக்கக்கூடாது அளவாக அனுபவிக்கணும் எந்தெந்த வரையறையோடு அனுபவிக்கணும் நீ கல் ஊனை கொண்டு போய் சாமிக்கு படைக்கிறதுக்கு இப்போ காலையில் கல் ஊனை தயார் பண்ணி கொண்டு வந்து சாமி விற்கிறதுக்கு படைக்கிறான் அல்லது வேள்விச்சாலையில் கொண்டு வந்து வைக்கிறான்னு வச்சுங்க இப்போ மணி நேரம் மணி நேரம் வேள்வி நடக்குது அஞ்சு மணி நேரமும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் சாப்பிட்ணும் அதை பார்த்துக்கிட்டே இருக்குன்னா ஆனால் என்ன பண்ணக்கூடாது இருக்குதானே அப்போ முடிஞ்ச உடனே அவங்க வரிசையில் அடிப்பாட்டி பிரசாதமாக கொடுப்பாங்க அப்போ தான் சாப்பிடணும் அதுக்குள்ளே இவனுக்கு எந்த ஆசை போயிடும் அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரகம் போயிடும் எப்படி பயிற்சி கொடுத்துருக்காரு பாருங்க இப்போ அப்படி இல்லை சாப்பிடாமத்தான் வேள்வி பண்ணணும்னு ஒரு நியமம் உண்டு இப்போ அவங்க வயிற்று நிறைச்சிட்டு தான் அப்புறம் யாரத்துக்கே போகிறது அந்த காலத்தில் வந்து வேள்விகளில் எது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க கல் ஊனெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்புறம் இந்த ப சமண பௌத்த சமயங்களுக்கு பின்னாடி தான் இந்த கல்லு ஊன யாகங்களில் பயன்படுத்துறது என்ன பண்ணியிருக்காங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆரம்பகால மனிதனுடைய தன்மையை வந்து அந்தளவுக்கு இருந்திருக்கு அதை கொஞ்சம் பண்படுத்தி கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க ரிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்போ காமத்தின் மனதானால் கொள்ளும் பென்றோடு கடைவிசை இவன் எப்படி ஒரு ஒரு மனதில் மனசில் அளவில் காட்டுவாசியமாக பெரிய நகர வாழ்க்கை தான் வாழ்கிறான் நாகரிக வாழ்க்கை தான் வாழ்கிறான் ஆனால் மனசில் எப்படி இருக்கிறான் ஒரு காட்டுவாசி மூலம் இருந்து கொண்டு இவன் நினைச்ச மாதிரி நினச்ச பெண்களோட ஆனந்தமாக இருக்கலாம்னு நினைக்கிறான் அப்போ அவனை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணது வேதம் நீ ஒரு நல்ல பேர் எடுக்கணும்னு விரும்புறியா சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கணும்னு விரும்புறியா உனக்கு நல்ல பிரதவிகள் கிடைக்கணும்னு விரும்புறியா ஆமாம் சாமி ஆமாம் நான் சொல்கிற மாதிரி நீ நினச்ச மாதிரி பெண்களோட சந்தோஷமாக இருக்காங்க திருமணம் பண்ணிக்கும் ஒரே ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் அந்த பெண்ணோடு மட்டும் நீ எப்படி சந்தோஷமா ஆயிடுது அப்போ உனக்கு என்ன கிடைக்கும் அவளுக்கு ஒரு பட்டம் கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பரமேஸ்வரி போல தெய்வமாகவே எல்லாராலும் என்ன பண்ணுவீங்க வழிபடப்படுவீங்க உங்களுக்கு ஒரு ஒரு அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்ன உடனே இதுதான அப்ப அவனுடைய எண்ணம் எதுல மாறுது பல பெண்களை நோட்டம் விட்டு அவன் இப்ப எதுக்குள்ள நின்னுக்கிட்டான் இவளோடுதான மாமிசம் சாப்பிடலாம்னு வேதமே சொல்லிருக்குத்தான கல் சாப்பிடலாம்னு வேதமே சொல்லிருக்கதான பெண்களோடு சேரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அந்த ஒன்னையும் இருக்க பிடிச்சுக்கிட்டான் இல்லப்பா எனில் இவன் குறையலாம் தொடான் என்றே தள்ளும் வேதத்தின் சம்மதம் அன்னைக்கு சொன்னது என்னென்னா இவன் பாட்டை நினைச்ச நேரமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா கண்டு குடிக்கிறதும் நினைச்ச நேரமெல்லாம் வேட்டையாடி மாமிசங்களை சாப்பிட்றதும் நினைத்த பெண்களோடெல்லாம் இன்பம் அனுபவித்ததுமாக இருந்தவனை கொஞ்சம் நெறிப்படுத்துறதுக்கு சொன்னது தான் என்னது மகங்கள் செய் அப்புறம் கொள்ளும் பென்றோடு கலவி செய்ன்னு சொன்னது ஆனால் உள்நோக்கம் என்னதுன்னா தள்ளும் வேதத்தின் சம்மதம் என்னது சகலமும் தவிரவதே கருத்தாகும் என் முதலே சொன்னோம்னா இவன் சொல்கிறதை கேட்க மாட்டான் வேதம் சொல்கிறதை கேட்க மாட்டான் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கப்பா அங்கே வந்து எதுவுமே குடிக்கக்கூடாது எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றாங்கப்பா அப்படின்றான் புரியுதான் இன்றைக்குமே டாக்டரு சொல்கிறப்ப சைவ சாப்பாடு தாங்க சாப்பிடணும் முட்டை சாப்பிடலாமா சார் அப்படி வேணா சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் அதை நிப்பாட்டுறது நல்லது அப்படி நோய்க்கு மருந்து சாப்பிட்றப்ப பத்தியமா இருக்கணும்னு டாக்டர் சொல்றாரு அப்படி பத்தியம் பத்தியம் சொல்ல சொல்றவுடனே அந்த டாக்டர்கிட்ட யாருமே போக மாட்டேங்கிறாங்க கிடைக்கல டாக்டர் என்ன பண்ணிட்டாருப்ப என்ன வேணாலும்னு சாப்பிட்டுக்குங்க மருந்து சாப்பிட்டுக்குங்க அந்த டாக்டர்கிட்ட எல்லாரும் போறாங்க வேதத்து பிரச்சனையும் அப்படித்தான் ஆகிப்போச்சு இதை செய்யாத இதை செய்யாதன்னா வேதத்து பக்கமே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்போ இதுவும் செஞ்சுக்க அப்புறம் நான் சொல்றதும் கேட்டுக்கோண்ணே ஆனா உள்நோக்கம் என்னன்னா வேதத்துக்கு கள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிரவதே கருத்தாகும் நாம் நினைத்ததை எல்லாம் அதுவும் இதெல்லாம் தமோ குணம் சொன்னாங்க கல் சாப்பிட்றது ஊனை சாப்பிட்றது நினைத்த மாதிரியெல்லாம் இன்பத்தை துயிப்பது என்பதெல்லாம் சமோ குணத்தின் பிரதானம் அவனுக்கு என்ன ஒரு ஒரு செயலாக்கத்தன்மை விட்டு போகும் செயலாக்கத்தன்மை மட்டும் இருந்தால் பார்த்தாது அது சத்துவகுணமாக மாறணும் அப்போ இதெல்லாம் படிப்படியாக நீங்கினால்தான் இவன் என்னாகும் ஒரு குணத்தில் உயர்ந்தவனாக சாஸ்திரிய குணமுள்ளவனாக இருப்பான் அப்போ வில்லும் இவ்விதி எண்ணெணி பூர்வ நியமவாம் விதி என்றே பூர்வ மீமாசையில் சொல்லப்பட்டதுதான் கள்ளு சாப்பிடலாம் ஊணு சாப்பிடலாம் கொள்ளும் பென்றொழு கலவிசை என்பது ஆனால் விதி என்ன சொன்னதுன்னா இதனுடைய விதி விதினு சொன்ன சித்தாந்தம் விதினு சொன்ன என்பது உத்தர மீமாசை சொன்னது வேதத்தினுடைய இறுதியான உறுதியான கருத்து நமக்கு சொல்ல வரும் அறிவுரை என்னவென்றால் இவற்றை எல்லாம் நீ சகலமும் தவிரவதே கருத்தாகும் இதில் எதையுமே நீ தொடக்கூடாது ஏன் நீ வந்து யாரு எல்லா ஆனந்தங்களின் ஊற்றே நீதான் அழியாதவன் நீ அறிவே வடிவமானவன் நீ ஆனந்த வடிவமானவன் சொல்லித்தர அப்படிப்பட்ட உயரத்துக்கு போற சொல்லித்தர அந்த வேதம் இதை போய் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லுமா மது இறைக்கிகள் உண் என்ற சுருதி பின் மனந்து பாரெனல் பாராய் மிதுனயிச்சையும் புத்திர உற்பத்தியால் பாராய். இதையும் விட்டுஒளி நைடிக நைட்டிக வன்னிக்கு அதின் திருத்திக்கணும் யானா நைடிக யதி யதி நைட்டிக வன்னிக்கு நிகழ்ச்சியற்றதும் பாராய் அதை அறிந்து கண்மங்கள் ஆசைகள் ஒ ஆனந்தம் அடைவாயே நோக்கம் வந்து ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம் எல்லையில்லாத ஆனந்தம் ஆனந்தம் இவன் அந்த கல்லு ஓடுக்கும் அதுவும் எதுக்குத்தான் போறான் அதை தேடுறது எதுக்குதான் அதுவும் ஆனந்தத்துக்குத்தான் அது என்னன்னா வளர்ச்சி கட்டி படுத்து தூங்கிடுறானே அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு என்ன பண்ணிடறான் சுழத்தி அவஸ்தைக்குள்ளே எல்லாம் திரும்பி எந்திரிச்சுன்னா அந்த ஆனந்தம் என்ன ஆயிடுச்சு காணலையே அப்ப வேதம் சொல்ற நம்மளை இட்டு போற ஆனந்தம் எந்த ஆனந்தத்துக்கு எல்லையில்லாத ஆனந்தம் சொரூப ஆனந்தத்திற்கு செல்லுகிறது அப்ப போன பூர்வமி மாசையிலே ரெண்டு பட்சம் எடுக்குது வேதம் முதல்ல என்ன சொல்லுச்சு இதெல்லாம் சாப்பிட்டுக்கோ அஹ் யாகங்கள் செய்து சாப்பிட்டுக்கோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லிடுச்சு இப்போ ரெண்டாவது பட்சமாக உபாசன காண்டத்துக்கு வந்த உடனே ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கு என்ன ஸ்ட்ரிக்டாக இருக்குது மது இறைச்சிகள் உண் என்ற சொருதி பின் மணந்து பாறணல் பாறாய் சாமிக்கு படைச்சிட்டு திரும்ப அப்படியே பார்த்துட்டு கொண்டு போய் காக்காய்க்கு வச்சுருந்தோம் நீ என்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் நீ தொடக்கூடாது நீ சாப்பிடக்கூடாதுனு பார்த்துக்கலாம் கண்ணில் பார்த்துக்கலாம் மோந்து பார்த்துக்கலாம் சாமிக்கு படைச்சிடணும் கொண்டு போய் எங்கே வச்சிடணும் நீ சாப்பிடக்கூடாது நீ என்ன சாப்பிடணும் நீ பத்திய சாப்பாடுதான் விரும்பென்ற விதி பாடா கல்யாணம் பண்ணிட்டோன்னு சொல்லி பொண்டாட்டி கூட இருந்துட்டு இருக்கான் அப்போ அவனை கூப்பிட்டீங்க வா என்ன சொல்லுது உனக்கு வாரிசு வேணும்னா உன்னோட இனவருத்தி உன் பேரு சொல்றதுக்கு ஒரு பிள்ளைய பத்துக்கும் அவ்வளவுதான் செய்யணும் அதுக்கப்புறம் பொண்டாட்டி யாரு சகோதரி அவள் சகதர்பி உன்னோடு இல்லற வாழ்க்கையிலே உனி செய்யும் தர்மத்தை கடைபிடிப்பதற்கு ஒரு துணைதான் அவள் உனக்கு போக சாதனம் இல்லை அப்படின்னு எவ்வளவு எந்த எந்த இடத்துக்கு கொண்டு வருது வாஷ் அவளை அதனாலதான் ஐயர் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க புருஷனை என்ன சொல்றாங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறாங்க அது முறை அதான் முறை திருமணம் முடிஞ்சது இருபது வயசோ பதினஞ்சு வயசுலேயே திருமணம் பண்ணிருப்பாங்க நூறு வயசு வரைக்கும் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் இணைந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய காலகட்டம் தொடர்ந்து இருக்கிறாங்க எப்படி இருந்தால் தான் இருக்க முடியும் சகோதரன் சகோதரியாக இருந்தால் தான் இருக்க முடியும் நண்பர்களாக இருந்தால் தான் இருக்க முடியும் அப்போ மோக பொருளாக இருந்தால் எப்படி இருக்க முடியுமா இன்றைக்கெல்லாம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் வேகமாக ஆதரிக்க வேண்டியது வேகமாக கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டியது வேகமாக டைவர்ஸ் பண்ணிக்கிட வேண்டியது இந்த கோர்ட்டு முதல்ல ஃபுல்லாக கோர்ட்டை என்ன கேன்சல் பண்ணணும் கோர்ட்டு வீடு தான் கோர்ட்டு அந்தந்த அந்தந்த ஊர் அந்தந்த ஊரில் அல்ல அந்தந்த குடும்பத்தில் உள்ள பெரியவங்க தான் கோர்ட்டு அங்கேயே முடிவு பண்ணிடும் கல்யாணம் அவங்க தான் பண்ணி வைக்கணும் அப்போ டைவர்ஸ்க்கு யார்கிட்ட தான் வந்தாகணும் இங்கே தான் வந்தாகணும் என்ன பிரச்சனைன்னு கேட்டு விடமாட்டாங்க பிரச்சனைனா சரி பண்ண பார்ப்பாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் மற்ற விஷயங்கள் எதுவும் எங்கேயே முடிச்சுக்கிடணும் வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கிடணும் அப்படிதான் இருந்துச்சு ஒழுங்கா தான் இருந்துச்சு பெரிய பாட்டி தாத்தா மாமே சித்தப்பா சித்த அத்தி அத்தை எல்லா என்ன பண்ணுவாங்க அவங்களே கல்யாணம் பேசி வைப்பான் அது சின்ன குழந்தையா இருக்க போய் சொல்லி வச்சிருவாங்க இவனை கல்யாணம் பண்ணினா இவளை கல்யாணம் பண்ணிடலாம்னு ஒன்று கொண்டு அவங்களே பேசி வச்சுக்கிடுவான் அந்த பேச்சை கேட்ட இவன் இதுதான் தன்னுடைய துணை என்பதை எண்ணிக்கொண்டே வளர்ந்து அப்போ அவனுக்கு அந்த பருவம் எழுதும் பொழுது தவறான சிந்தனைகளோ வேறொரு பெண்ணையோ வேறொரு ஆடவனையோ நாடக்கூடிய பழக்கமே இங்கே இல்லாமலே போயிடும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ பெரியவங்க சொல்கிறத கேட்டும் பழக்கப்பட்டுட்டான் அப்போ அதில் டைவர்ஸ் கேஸே வரலை டைவர்ஸ் கேஸே வரலை இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு நம்ம ஊரில் கல்யாணம் பண்ணதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான் எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும்னு தெரியல பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடணும் இங்கேயே முடிஞ்சிடணும் அது திருமணம் செய்தால் புத்திர உற்பத்தி செய்யணும் எதுவரை எதுக்கு மட்டும்தானாம் தன்னுடைய வாரிசு இந்த நம்ம மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் தாம் இருந்த அடையாளத்தை விட்டுச் செல்வதற்கு ஒரு வாரிசு அதுபோல் ஞான வாரிசுகள் குருமார்கள் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய சீடர்களை ஞான வாரிசுகளாக விட்டு செல்கிறார் அப்போ அதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிக்கு தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்தவள்ளி அந்த வேதாந்த பாடம் நடத்தியவுடன் அந்த வேதாந்த ஆச்சாரியன் அந்த பிரம்மச்சாரிகளையெல்லாம் கூட்டி வைத்து கடைசில கான்வொகேஷ்னல் அட்ரஸ் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்திறார் அந்த உரையில சுருக்கமாக அவர்கள் அவர்களுக்கு பின்பற்ற வேண்டிய கடமைகளை சொல்கிறார் தர்மம் சர சத்யம் வத தர்மம் சர ஆச்சாரிய தேவோ மாதேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதி தேவோ பவ இப்படி முறைய சொல்லிட்டு வர சுருக்க சுருக்கமா ஒரு ஒரு வாய்ப்பாடு மாதிரி வச்சுக்கோ இவ்வளவு படிச்சிருக்க மனப்பாடம் இல்லாட்டினா இப்ப சொல்றத குடிப்பா வச்சுக்கோன்னு சொல்லு என்ன சொல்றது முதல்ல சத்தியம் பத தர்மம் சர அப்படின்னு சொல்லி மாஸ்திரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ இப்படி சொல்லிட்டே வர்றப்ப திருமணம் செய்து கொள் அப்படின்னு இந்த பிரம்மச்சாரிகளை குருகுலத்தில் இருக்கக்கூடிய வேதாந்தம் படிக்கும் பிரம்மச்சாரிகள் வேதாந்த சிரவணம் நிறைவு பெற்றவுடன் குரு சொல்கிற நல்ல வார்த்தை மங்களமான வார்த்தை திருமணம் செய்து கொள் அப்படின் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு திருமணம் செய்து கொண்டாலும் நீ இந்த ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்காக ஒரு புத்திரனை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவது பெண்கள் சண்டைக்கு வந்துராருங்க ஒரு புத்திரியை பெற்றுக்கொள்ளையேன்னு சொல்லலன்னு சண்டைக்கு வந்துராருங்க அது அது இறைவன் கொடுக்குறது புத்திரனோ புத்திரியோ ஆனால் இந்த ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கு மாத்திரம்தான் எனது அந்த ஆமாம் தாம்பத்தியம் உறவு வைத்து கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் அவளை சகதர்மணியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவள் உன்னுடைய சகோதரியாகிறாள் அப்படின்னு சொல்ல எப்படி இது எந்த நாட்டில் நம்ம இருக்கோம்னு பாருங்கள் ஆனால் ிருக்கோம் அந்த வேல்யூஸை தொலைச்சிகிட்டு இருக்கும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு பெரிய பட்டப்படிப்பு பெரிய சம்பளமெல்லாம் வந்த உடனே அவர்களுக்கு இதில் கை என்ன தலை கால் புரியாமல் ரொம்ப வேகமாக திருமணம் நடப்பதும் வேகமாக டைவர்ஸுக்கு நிற்பதுமாக போய் கொண்டிருக்கிறது இது எங்கே போய் இது முடியும்னு தெரில வீட்லேயே கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி சரி பண்ண வேண்டிய சந்தையில கொண்டு போய் என்ன பண்ணி வச்சிருக்கோம் நிறுத்தி வச்சிருக்கோம் கோர்ட் வரவே கூடாது அப்ப மது இறைச்சிகள் உன் என்ற சொருதியில் சுருதி பின் மணந்து பாருங்கள் பாராய் மிதுன இச்சையும் புத்திர உற்பத்தியால் வெறும் பெற அப்ப தாம்பத்திய உறவு என்பது நீ நினைச்ச மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சது இந்த ஒரு உன்னுடைய வாழ்க்கை என்ற சூழல் தொடர்ச்சிக்காக ஒரு பிள்ளை இதையும் விட்டு ஒளி இன்னொரு ஸ்டெப்பு போனது பெரிய குண்டு முதல்ல சொன்னது கல்யாணம் பண்ணிக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது சொன்னது நோந்து பார்க்கணும் வாரிசுக்கு மட்டும் மூணாவது சொன்னது இதையும் விட்டு ஒளி இதுவும் வேணாமிறப்பா எதினா துறவரம் போம் சன்னியாசம் ஆகு சன்னியாசி ஆகுனா என்னதுனா சதா முயற்சி செய்து கொண்டே இருப்பவன் எதற்காக பிரம்மா விருத்தியை உண்டு சதா முயற்சி செய்வனுக்கு எதின் பேர் எத்தனம்னா முயற்சி சதா தான் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும் என்பதற்காக சதா முயற்சி செய்து கொண்டிருப்பவன் எதி அப்போ அவனுக்கு எதில் கவனம் இருக்காது கல் ஊணு மிதுநிச்சை எதுலேயுமே அவனுடைய கவனம் போகாது அதி நைட்டிய வன்னி அப்போ எதி ஆகணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி நைட்டிய வன்னி அப்படின்னா நைஷ்டிக பிரம்மச்சாரி நெருப்பும் வன்னியும் வன்னின அர்த்தம் நைஷ்டிக பிரம்மச்சாரியை நைஷ்டிக நெருப்புன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா பிரம்மச்சாரியன்றது நெருப்புக்கு சமானம் ஸோ இந்த நம்ம ட்ரெடிஷனில் பிரம்மச்சாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட துணியினுடைய நிறம் வந்து மஞ்சள் நிறம் மஞ்சள்ன்றது தீ சுடரை ஞாபகப்படுத்துவதாக அவர்களுடைய வன்னி என்று அழைக்கிறார்கள் அப்போ எதி அதிநைஷ்டிக வண்டிக்கு இகழ்ச்சி ஏற்றதும் பாரா அப்போ ஒன்று ஒரு ஒரு காட்டு முராண்டித்தனமா இருக்கிறது அப்புறம் ஒரு நார்மல் ஒரு மனுஷனா வர்றது அப்புறம் அதுலேயே கொஞ்சம் உயர்ந்த மனிதனாக மாறுவது அப்புறம் எந்த ஒரு உள்ள வந்து செப்பு புரியுது இல்லையா இதையும் விட்டு ஆகு அல்லது அதிநைஷ்டிக வண்டிக்கு இது ரெண்டும் கிடையாது எது மது இறைச்சி கிடையாது ஊன் கிடையாது மிதுனைச்சை கிடையாது தனியை நேரடியா வந்துட முடியாது அடுத்த அடுத்து வந்துருது ரொம்ப நல்லது கண்மங்கள் ஆசைகள் ஒளிந்து ஆனந்தம் அடைவாங்க அதனால கர்மத்தை விட்டாத்தான் ஆனந்தம் ஆசைகளை விட்டாத்தான் ஆனந்தம் அதுல எந்த மாற்றமும் கிடையாது படிக்கலாமா அடுத்த கேள்வி மாறும் கேள்வி எண் இருபத்தி இருபத்தி ஆறு முழுச ஒரு தான் படைச்சாம் குருவே சுகம் தருவது யானமே எனும் வேதம் தன் தன்ம பாவ மிச்சிரங்களால் தேவர்கள் தரு விலங்குகள் மாந்தர் சாதி ஆச்சாரணே செய்தவம் சுகம் என்று கண்மகாண்டத்தில் விரித்தது என் விதித்துள்ள காரணம் உரையீரே தினமும் மண்ணுகர் பிள்ளை நோய்க்கு இறங்கியே தீம்பண்டம் எதிர்காட்டி கன மருந்துகள் ஒழித்து வைத்து அழைக்கின்ற கருணை போலே மனை அரங்கள் செய் மகங்கள் செய் நன்று என்று மலர்ந்த வாசகம் சொல்லும் நினைவு வேறுகான் சொர்க்காமிகள் அந்த நிர்ணயம் தெரியாரே போகம் ஆர் உயிர் கண்டதை உண்பதும் புணர்வதும் இயல்பே கான் ஆகமங்களும் சுபாவத்தை விதிக்குமோ அத்தனை தெரியாதோ காகமே கருத்திடு நெருப்பே சுடு கசந்திடுவேம்பே நீ வேகவாயுவே அசை என ஒருவரும் விதித்திடல் வேண்டாவே கள்ளும் ஊனும் நீ விரும்பினால் மகங்கள் செய் காமத்தின் மனதானால் கொள்ளும் பென்றொடு களவிசை எனில் இவன் குறையலாம் தொடான் என்றே தள்ளும் வேதத்தின் சம்மதம் சகலமும் தவிர்பதே கருத்தாகும் வில்லும் இவ்விதி என்னெனில் பூர்வ நியமமாம் விதி அன்றே மது இறைச்சிகள் உண் என்ற சுருதி பின் மணந்து பாறை மிதுன இச்சையும் புத்திரோற்பத்தியால் விரும்பென்ற விதி பாராய் இதையும் விட்டு ஒளி நைட்டிய வன்னிக்கு இகழ்ச்சியற்றதும் பாராய் அதை அறிந்து கண்மங்கள் ஆசைகள் ஒளிந்து ஆனந்தம் அடைவாயே அடுத்த பாட்டு போயிடலாமா கேள்வி எண் இருபத்தி உலகமான அஞ்ஞானமும் கருமமும் உறவென்று வழிகூடும் பலவுமான அஞ்ஞானமும் ஞானமும் பகையென்பது உலதானால் நிலவிலே மறுபோலே அஞ்ஞானமும் நிபல ஞானத்தோடே குளவி நின்று என்ன சிறுட்டிகள் செய்யும்ருமூர்த்தி விடமாட்டார்மம் கருமம் ஞானம் உறுதிப்படாமல் அவர் விட மாட்டேன் சீடர் ஒரு கட்சிக்கு இன்னும் அதுல ஒரு தெளிவு கேட்க விரும்புறார் என்ன சொல்றாருன்னா கருமமும் உறவு ஞானமும் அஞ்ஞானமும் பகை அவர் சொல்ல வர்றது அப்ப அஞ்ஞானம் இருந்துச்சுன்னா கருமங்கள் தோன்றுகின்றன கருமங்கள் இருக்கும் இப்ப அஞ்ஞானம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்காது ஞானம் தோண்டிடுச்சுன்னா எது இருக்காது அஞ்ஞானம் இருக்காது இவ்வளவுதான் இப்ப ஒருத்தர் கருமத்துல ஈடுபடுறான்னு சொன்னா அவளுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் அஞ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம் திரும்பியும் ஆரம்பிச்ச இடத்துல தான் வர்றாரு அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் கருமத்தில் ஈடுபடவில்லை என்று சொன்னால் அவர் எதுவா இருக்காரு ஞானத்தில் இருக்கிறார் என்று அர்த்தம் நிலவிலே மறுபோலே நிவள ஞானத்தோட குழரி இந்த சிருஷ்டிகள் செய்யவும் கூடுவோம் குருமூர்த்தி காமி நீங்க என்ன சொல்றீங்க அஞ்ஞானத்தினாலதான் கருமங்கள் இந்த சிருஷ்டி கிரம சிருஷ்டி எல்லாம் படித்தோம்ல கிரம சிருஷ்டி வருது மாயா அவித்யாவை விட்டுட்டு ஐஞ்ஞானத்தில தொடங்கிதான் என்ன வருது ஆபரணம் விட்சேபம் பஞ்ச தன்மாத்திரைகள் யானேந்திரியங்கள் அண்டக்கரணம் கர்மேந்திரியங்கள் பஞ்ச பிராணங்கள் பஞ்சீகரணம் பஞ்ச மகாபூதங்கள் தூளத்தனும் அண்டபோன போகங்களா எதுலதான் வருது ஐஞ்ஞானத்துக்கு கீழே தான் என்ன வருது சிருஷ்டி வருது ஐஞ்ஞானத்து கீழே தான் என்ன வருது சிருஷ்டி வருது எப்போ ஒரு நிலா வெள்ளை வெளியேன்றிருக்கு தூய்மையான வெண்மையான நிறம் உள்ளது நிலா ஆனால் அந்த நிலாவில் கூட என்ன இருக்குது மறு இருக்குது அதனால் அந்த அந்த நிலாவுக்கு அந்த வெண்மை தென்னைக்கு ஒரு கலங்கமும் ஒன்றும் வரலை அப்போ நிலாவில் மறு இருப்பது போல இந்த அஞ்ஞானம் ஞானத்தில் ஞானம் என்பது தூய நிலவு போல் எடுத்துக்கொண்டால் அஞ்ஞானத்தை நிலவில இருக்கின்ற மறு போல் அதுபாட இருந்துட்டு போதே ஏன் அதை ஞானமும் அஞ்ஞானமும் ஒன்று கொண்டு பகைலையான் சொல்றீங்க எப்படி கொண்டு வந்து அப்போ இவர் உள்ளர்த்த இதுக்குள்ள என்ன சொல்ல வர்றாரு அப்போ கருமமும் ஆஹ் கருமமும் ஞானமும் பகை இல்லைன்னு சொல்ல வர கடைசியில் இதன் மூலம் அஞ்ஞானமும் ஞானமும் இருந்துட்டு போகுது எது போல நிலவிலே மறுபோலே அப்போ அஞ்ஞானத்தினுடைய விளைவு என்னது கருமம் அப்போ கருமமும் ஞானமும் ஒன்று கொண்டு பகையில்லாம இருந்துட்டு போதே அப்படின்ற மாதிரி நிரூபிக்க பார்க்கல கர்மத்தினால் ஞானம் அடைய பெற்றதுன்னு நிரூபிக்கமாகிற கர்மத்தினால் ஞானம் அடைய பெற்றதுன்னு இவர் நிரூபிக்கணும் அதுக்கு பதில என்ன பண்றாருப்பழு நிலவு போல அந்த முழு நிலவுக்குள்ள மறுபோல எது இருந்துட்டு போகுது அஞ்ஞானம் இருந்துட்டு போகுது இதனால என்ன பிரச்சனை அப்படின்றார் அத ஒண்ணாவது பொருளை ஒன்ன அனுமதிச்சுட்டோம்னா பாடமே என்ன ஆயிரும் சுத்தமா போயிரு அத்வைதத்தில் இரண்டாவது பொருளை எந்த காரணத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது அனுமதிக்க முடியாது அப்போ ஞானம் அப்படின்றது பிரம்மத்தை பிரம்மம் பிரம்மத்துக்குள்ளே இன்னொரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாலே அஞ்யாக ரெண்டு பொருள் ஆகிப்போச்சு எருமை ஆகிப்போச்சு அதுக்கு அங்கங்கள் இருக்கிறதா ஒத்துக்கிறவங்க அங்கங்கள் இருக்கக்கூடிய பொருள் மாற்றத்துக்கு உட்படும் மாற்றத்துக்கு உட்படும் பொருள் அழிவை நோக்கி செல்லும் அழியும் பொருள் இல்லாத தன்மை உடைய இல்லாத பொருளை இருக்குதுன்னு ஏன் சொல்லணும் புரியுதா இப்போ பிரம்மம் இல்லாத பொருள் ஆகிரும் அங்கங்கள் இருக்கின்ற பொருள் மாற்றத்துக்கு உட்படும் பொருள் அழிவை நோக்கி செல்லும் அப்போ பிரம்மம் எது உடையதுன்னு ஆகிரும் அழிவை உடையதுன்னு ஆகிரும் இருக்கின்ற பொருளை இல்லாத தன்மைக்கு செய்கிறோமா அதில் அங்கங்கள் இருக்குன்னு ஒத்துக்கலாம் அப்படி ஒத்துக்கிற முடியாது இவ கேட்குறார் சீடன் கேட்குறாரு நிலவில் மறுபோட ஞானத்தில் அஞ்ஞானம் இருக்கலாம் தானே அப்படின்னு கேட்கிறேன் சொரூப ஞானமும் விருத்தி ஞானமும் என்று சோதி ஞானமும் இரண்டாம் மே விருத்தியின் ஞானவாய் தோன்றும் வேரிடை வைந்தா சொருவ யானம் சப்துரு அன்று சுளுத்தியில் கண்டாயே சொருவஞானத்தில் மறுவும் ஐஞானத்தை சொடும் விருத்தியானம் அப்பதான் கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் விரிவுபடுத்துறாரு நகர்த்தையே என்ன ஞானமா பிரிக்கிறார் சொரூப ஞானம் விருத்தி ஞானம் என்று பிரிக்கிறார் அதுல சொரூப ஞானம் அஞ்ஞானத்தை பகைக்காது என்றும் விருத்தி ஞானம் ஐஞானத்தை கண்டவுடன் என்ன படுமா மருபம் அஞானத்தை சு விருத்தியின் ஞானம் எப்படி சொருப ஞானம் அஞ்ஞானத்தை பகைக்காது அப்படின்றது சுளுத்தி அவஸ்தைக்குள்ள திறந்தோறும் இவன் போய் இருக்கிறான் அங்கே என்ன மட்டும்தான் இருக்கு சுளுத்தி அவஸ்தையில ஒன்று அஞ்ஞானம் மற்றொன்று சைதன்யம் சைதன்யம் வந்து பிரம்மம் பிரம்மத்துக்கு சைத்தன்யம் பிரம்ம சீத்து அப்போ அது ஞானம் பிரம்மம் எது வடிவமானது ஞானமே வடிவமானது இன்னொன்று என்னது சுளுத்திய அவஸ்தையில் இன்னொன்று எதிராக இருக்கிறது என்ன மட்டுந்தான் அஞ்ஞானம் மட்டுந்தான் அங்கே ரெண்டு பேரும் கூடி இருக்கிறாங்களே அங்கே ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க இது இந்த ஞானமானது அந்த சுளுத்தியில இருக்க அஞ்ஞானத்தை என்ன பண்ண மாட்டேன் அழிக்க மாட்டேன் ஆனால் மறுக்க என்ன சொல்கிறாங்க சாக்கிய அவஸ்தையில தான் பிரம்மாக்கார விருத்தி ஞானம்தான் எதை அழிக்கும்ன்றாங்க அஞ்ஞானத்தை அழிக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு ஒரு உருவகம் சொல்லி சொல்கிறார் இந்த பாட்டை அடுத்த வகுப்புலேயும் விளக்கமாக பார்ப்போம் இப்போ இந்த அதுக்கு அடுத்த பாட்டை படித்து ஒரு மேம்போக்காக முடிச்சிருத்தி மாயையை சுளுத்தியில் சுடாத தற்சரூப ஞானந்தானே வெறுத்தி ஞானமாய் சுட்டது எப்படியெனில் வெிலால் உலகெங்கும் பரித்த சூரியன் சூரிய காந்தத்தில் பற்றி அக்னியாகி எரித்தவாறுபோல் சமாதியில் விருத்தியால் எரிக்கும் என்று அறிவாயே இங்க வந்து துருத்தி மாயின் மாயைக்கோள் அல்ல அடைமொழி கொடுக்குறாரு துருத்தி வாயை துருத்தி கொல்லம் பற்றியில பார்த்தீங்கன்னா காற்று முன்னாடி எப்படி இருக்கும் சும்மா வெறும் தோல் வெறும் துணி மாதிரி கிடக்கும் காத்து உள்ள ஏற்றிட்டோம்னா அது எப்படி இருக்கணும் வெறிஞ்சு கிடக்கும் கம்பநாட்டாவ அந்த அலங்கரி தோன்றும் பொய்மை அரவண பூதம் மயந்தும் விலங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடொற்ற வீக்கம் அப்படின்றாரு இந்த துருத்தி மாயின்ற சொல்லுக்கு அவர் கொடுக்கறது வீக்கம் எப்படிப்பட்ட வீக்கமா விலங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு வீக்கம் எதனுடையது அலங்களில் தோன்றும் பொய்மை அறவன பூதம் ஐந்தும் ஐந்து பூதம்னா பஞ்சமகா பூதங்கள் பஞ்சமகா பஞ்சமகா பூதங்கள் விளங்கிய விகாரப்பாட்டின் அந்த பஞ்சமகாபூதங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விகாரமாகி வேறுபாடு உற்ற வீக்கம் இந்த பஞ்சமகாபூதங்கள் ஒன்றோடொன்று கலந்து இவ்வளவு பெருசா வீங்கி கிடக்கு அப்படின் நாம நார்மலாக கையை காலு இருந்தால் ஒன்றும் சொல்ல போறதில்லை அதில் வீக்கம் அப்படின்னா அதில் அதில் வீங்கி கிடக்குன்னு என்ன அர்த்தம் புஷ் ஏதாவது ஒன்று புடச்சிக்கிட்ட கிடக்கு இந்த நான் சொரூபமாக இருக்க என் மீது இந்த உலகம் எப்படி கிடக்கு வீங்கி கிடக்கு இப்போ இந்த பெரிய புண்ணு வந்துடுச்சுன்னு சொன்னால் சின்ன ஊசி வச்சு சீல் வச்ச புண்ணை என்ன பண்ணுவான்னு பார்த்துக்கிங்களா ஒரு குத்து குத்துனா என்ன ஆகிடும் ஃபஸ்ட் கூட போயிரு அதையும் அப்படியே சொல்கிறேன் கலங்குவது எவரை கண்ணால் கம்பர் சொல்கிறார் கம்பர் வேதாந்தி வேதாந்தி வேதாந்தி யாராவது மறுத்து பேசுகிறதால் நாம அதுக்காக தயாரா இருக்கிறோம் கம்பர் ஒரு அருமையான வேதாந்தி கலங்குவது எவரை கண்டால் ஆனா அதுக்குள்ள எதை கொஞ்சம் சேர்த்துக்கிறாரு தன்னுடைய படைப்பு நாயகனாகிய ராமனை இடையிலிடையே சேர்த்துக்கிறார் பிரம்மன்ற இடத்துல எல்லாம் யார போட்டுருவாரு அது காப்பியத்துக்காக கொண்டு போறோம் கலங்குவது எவரை அந்த வீக்கம் கலங்கி போகும் என்ன என்ன ஒரு ஊசி வச்சு குத்துனா அவர் என்பர் கையில் ஏந்தி இலங்கையில் பொறுதாரன்றே மறைகளுக்கு இறுதியாவார் இலங்கையில் சண்டை போட்டானே போய் வெற்றி கொண்டானே அந்த ராமபிரான் அவன் வேதாந்தம் சொல்லும் பொருளே அவன்தான் மறைகளுக்கு இறுதினா வேதாந்தம்னு பேர் மறைகளுக்கு இறுதினா வேதாந்தம் எந்த ஒரு பொருளை சொல்லுகிறதோ அவன் அவனுடைய பெயரை சொன்னால் அவன் என்ன பண்ணான் அம்பு கொண்டு என்ன பண்ண கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதான் அவருடைய பேரே அம்பு மாதிரி அந்த அம்பு இந்த வீக்கத்தை என்ன பண்ணிடும் அந்த அம்பை எழுதோம்னா இந்த வீக்கத்தை என்ன பண்ணிடும் உடைச்சோம் ஒரு ஊசியை வச்சு குத்துற மாதிரி குத்தி எடுத்துடும் அப்போ அந்த வேதாந்தத்தையும் பக்தியையும் ரெண்டையும் கொண்டு வந்து கிளப் பண்ணி தன்னுடைய வேதாந்த அறிவை அதில் ஞானத்தை பஞ்சபூதங்களின் பெருக்கம் வீக்கம் அதான் துருத்தி மாயை மாயின்றது ஒன்றுமே இல்லைன்றான் ஆனால் என்ன பண்ணுது புஷ்ன்னு வீங்கி கிடக்கு இதை ஓட்ட இந்த வீக்கத்துக்கு ஓட்ட என்ன பண்ணணும் சுளுத்தியில் சுடாத தற்சூப ஞானம் விருத்தி ஞானமாய் சுட்டது எப்படி எனில் விருத்தி ஞானம் என்ற ஒரே ஒரு எண்ணத்தை உருவாக்கினால் அது இந்த வீக்கத்தை என்ன பண்ணிடுமா அடியோடு நீக்கிவிடும் நம்ம ஒரு அம்பு தயார் பண்ணணும் ால் ஏற்பட்டருத்தி போன்ற வீக்கத்தை உடைத்துவிடும் இல்லையா அப்ப சுளுத்தி அவஸ்தை ஒண்ணு சமாதி அவஸ்தை இன்னொன்னு சுளுர்த்தி அவஸ்தை எல்லா ஜீவர்களுக்கும் பொது சமாதி அவஸ்தை ஆத்ம சாதகர்களுக்கு அபியாசிகளுக்கு மாத்திரம் கிடைப்பது சுளுத்தி அவஸ்தையில் ஞானமாகிய பொருள் பிரம்மம் இருக்குது அஞ்ஞானமும் இருக்குது அங்கே ஒன்று கொண்டு பிரச்சனை இல்லை அது வாட்டை கிடக்குது ராத்திரி போய் விழுகுது திரும்ப எதிரிச்சு வர்றது ஆனால் சமாதி அவஸ்தையில் என்ன பண்ணிடுதான் விடாது என்ன பண்ணுது எரிச்சிரும் எது எரிச்சிரும் பற்றி அக்னியாகி எரித்தவாறுபோல் என்ன பண்றது பிரம்மாக்கார விருத்தி ஞானம் இருக்கிறதே அது என்ன பண்ணிருது அஞ்ஞானத்தை சுட்டெரித்து விடுதான் அதுக்கு ஒரு சொல்லு பயன்படுத்துறாரு கண்ட அக்கணத்த வார்த்தையை பயன்படுத்துறாரு என்ன சொல்லுதுன்னா கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானம் என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க கருவி கருவினா கோபம் கொண்டு எப்படி எலி எளிய பார்த்த உடனே பூனை என்ன பண்ணான் அப்படியே சீரி பாய்ண்ட் பிடிச்சி லவக்குனு பிடிச்ச மாதிரி இந்த பிரம்மாக்கார விருத்தி ஞானம் இருக்கே அகண்டாக்கார விருத்தி ஞானம் இருக்கே சமாதி அவஸ்தையில் ரெண்டே பேர் தான் ஒன்று அஞ்ஞானம் இன்னொருத்தர் யார் பிரம்மாக்கார விருத்தி ஞா விருத்தி அது போய் லவக்குன்னு என்ன அதை சாப்பிட்டே போடும் சாப்பிட்டே போடும் பூனை எளிய வச்சிட்டு என்ன பண்ணாங்க சாப்பிட்டோம் அவ்வளோதான் அதோட முடிச்சிடும் அது அங்க இல்லவே இல்லை அதுக்கப்புறம் அஞ்ஞானமே இல்லை சரிதான் கருவி அஞ்ஞானத்தை இல்ல கருவி அஞ்ஞானத்தை கண்ட அக்கணம் கொள்வது ஞானம்ன்ற சொல்ல அதான் பயன்படுறது கண்ட அந்த கஷணமே ரொம்ப நேரம்தான் கிடையாது அந்த என்ன சொல்றாங்க உளுந்து போட்டு அந்த கீழே உளுந்து போடுறோம்ல ஒரு பாத்திரத்தை கவித்து வச்சு ஒரு உளுந்த மேல போடுறான் கீழே விழுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஒரு ஒரு குதிரையில் ஏறி காலை மா மாற்றி போடுறோம்ல எவ்வளோ நேரம் குதிரையில் ஏறுறா இருந்தால் இன்னொரு காலை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த கஷண நேரத்தில் அதை என்ன பண்ணிடும் அதை நீக்கிவிடும் அது எந்த அவஸ்தையில் தான் சமாதி அவஸ்தையில் தான் ஒன்று சுளுத்தி அவஸ்தை மற்றொன்று சமாதி அவஸ்தை சாதாரண எல்லா ஜீவர்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் நாள்தோறும் சென்று வரும் அனுபவம் சுளுக்கி அவஸ்தை அதில் அஞ்ஞானத்தை ஞானம் ஒன்றும் செய்யாது இங்கே வந்து அந்த அது சொரூப ஞானம் விருத்தி ஆத்ம விசார குரு உபதேசம் பெற்று ஆத்ம விசாரம் செய்து அடைய பெற்ற பிரம்மாச்சார விருத்தி ஞானம் சமாதி அவஸ்தையில் அஞ்ஞானத்தை கண்ட அக்கணமே கொன்று அப்ப இதுல எது ரொம்ப முக்கியம் சமாதி அவஸ்தை என்பது மிக மிக முக்கியம் சுளுத்தி அவஸ்தை நம்ம கேட்காம வந்துட்டு போறது சமாதி அவஸ்தை ஆத்ம விசாரம் செய்து அடையும் தெளிவினால் கிடைப்பது சமாதி அவஸ்தைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அது கிடைக்கணும் அதுக்காக தான் நம்ம மதிப்பிரகாஷைய அன்னைக்கு ரொம்ப பிரார்த்தனை பண்றது என்னது எல்லாரும் என்ன ஆகணும்னாரு அப்போ எல்லாரும் ஆத்மவிசாரத்துக்கு வரணும் எல்லாரும் பிரம்மாக்கார விருத்தி ஞானத்தை அடையணும் அப்புறம் எல்லோரும் அந்த ஜீவன் முக்தர்கள் ஆக வேண்டும் இதை ஒரு தடவை இந்த கேள்வியை திரும்பியும் விழாவாரியாக படிக்க வேண்டியிருக்கும் கேள்வி இருபத்தி ஏழு பாடல் எழுபத்தி ஏழு உலகமான அஞ்ஞானமும் கருமமும் உறவென்ற வழி கூடும் பலவுமான அஞ்ஞானமும் ஞானமும் பகையென்பது உலகானால் நிலவிலே மறுபோல அஞ்ஞானமும் நிமள ஞானத்தோடே புலவி நின்று இந்த சிருட்டிகள் செய்யவும் கூடுமோ குருமூர்த்தி விருத்தி விருத்திமும் என்று சோதி ஞானமும் இரண்டாம் சொருவஞானமே விருத்தியின் ஞானமாய்த் தோன்றும் வேரிடை வைந்தார் சொருவஞானம் அஞ்ஞான சத்துரு அன்று சுத்தியில் கண்டாயே சொரூபஞானத்தில் மறுவும் அஞ்ஞானத்தை சுடும் விருத்தியின் ஞானம் துருத்தி மாயையை சுளுத்தியில் சுடாத தற்சொருபானந்தானே விருத்தி ஞானமாய் சுட்டது எப்படியெனே பெயிலால் உலகெங்கும் பறித்த சூரியன் சூரிய காந்தத்தின் பற்றி அக்னியாகி எரித்தவாறுபோல் சமாதியில் விருத்தியால் எரிக்கும் என்று அறிவாயே அது இந்த பாடம் அப்படி வந்து நம்ம படிச்சுக்கலாம் இந்த அளவில் இந்த வகுப்பு தந்தை தாயம் தந்தை தாயும் சாங்காய் அண்ணன்